रूपाय तापत्रय विनाशाय वर्षमे तद्यत नाम्ना நுமம் வை பரோஜபராண விஷமேதாருத்தி வசதேவரிடத்துல பாகவத தர்மத்தை சொல்கிறதுக்காக நடந்த ஒரு நிகழ்சியை உதாகரிக்கிறார் மேற்கோளாக காட்டுகிறார் ரிஷபதேவருக்கு நூறு குழந்தைகள் நூறு புத்திரர்கள் இருந்தார்கள் அவர்களெல்லாம் வேதத்தில் கரைகண்டவர்கள் சொன்னார் அவர்களில் மூத்தவன் பேர் பரதன் அப்படின்னு பேர் அவன் எப்போதுமே நாராயணனையே தியானம் பண்ணி நாராயண பாராயணஹா பரதஹா இந்த தேசமே அவனுடைய திருநாமத்தினாலதான் விளங்குகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் ஏதத்து வருஷம் தஸ்ய நாம்னா தன் நாம்னா அபவத் அப்படி போட்டுக்கணும் நம்ம வருஷம்னா இந்த இடத்துல தேசம்னு அர்த்தம் ஏதத் வருஷம்னா இந்த பாரத தேசம் அவனுடைய பெயரால் தான் அழைக்கப்படுகிறது ஏதத்து எத்து எது அத்ுதம் பாரதம் தன் நாம்னா விக்கியம் சா ஜேஷ்ட நாராயண பாராயணா பரதா அப்படின்னு அர்த்தம் தேஷாம் வைனா அவர்களுள் அவர்களுள்னா அந்த நூறு புத்திரர்கள் வேதத்தில் கரைகண்ட அந்த நூறு புத்தர்களில் ஒருத்தர் பேர் என்னன்னா பரதன்னு பேர் அவன்தான் எல்லாருக்கும் மூத்தவன் அவன் பகவானையே எப்பவும் தியானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் நாராயண பாராயணன் அவனுடைய திருநாமத்தினால்தான் இந்த தேசத்துக்கு பாரத தேசம் இந்த இடத்துக்கு பாரத தேசம்ங்கிற பேரு அவனுடைய திருநாமத்தினாலதான் வந்ததுங்கிறார் எப்படி படிக்கணும் ஏதத் வருஷம் என்னாம்னா அற்புதம் விக்கியதம் அதாவது இந்த ஸ்லோகத்தோட தாற்பயம் என்னன்னா இந்த பாரத தேசம் யாருடைய திருப்பெயரால் பாரதம் என்று அத்தமானதாக கருதப்பட்டு அழைக்கப்படுகிறதோ இந்த பாரதம் என்ற பெயர் அந்த நூறு புத்தர்கள் உள்ள தலைமையாக இருக்கக்கூடிய பரதனுடைய நாராயண பராயணனாக இருக்கக்கூடிய அந்த பரதனுடைய பெயரால் தான் விளங்குகிறது அப்படின்னு இதை கீழர்ந்து மேலே பார்த்து படிச்சுக்கணும் யாருடைய திருப்பெயரால் இந்த பாரத தேசம் விளங்குகிறதோ அற்புதமான பாரத தேசம் சிறப்புற்று விளங்குகிறதோ அவர் வேறு யாரும் இல்லை இந்த ரிஷபதேவருடைய புத்தர்களில் மூத்தவர் ஜேஷ்ட புத்திரஹா அவர் எப்பவும் நாராயண பக்தியோட விளங்கினவர் அப்படின்னு அவரை பற்றி சொல்ல தொடங்குகிறார் நாரத மகர்ஷி அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்கலாம் தேஷாம் வை பரதோ ஜேஷ்ட நாராயண பாராயண விக்கியம் வருஷமே தத்யத்து நாம் நாதம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்